ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் புராணங்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒவ்வொரு புராணங்களாக பார்த்துன்னு வரும் இப்போது அதில் வாயு புராணத்தில் சொல்லப்படக்கூடியதான விஷயங்களை பார்க்கிறோம் பதினெட்டு புராணங்களில் நாலாவதாக உள்ள புராணம் வாயு புராணம் இந்த வாயு புராணங்கிறது இத்திஹாசங்களை அடிப்படையாக கொண்டு இத்திஹாசங்களில் சொல்லப்பட்ட தர்மங்களை விரிவாக எடுத்து காண்பிச்சுருக்கிறதாக அமைஞ்சிருக்கு அப்படி உள்ள புராணங்கள்னு சில புராணங்கள் இருக்குது மூன்று புராணங்கள் அதுபோல் உள்ள புராணங்கள் பிரம்மாண்ட புராணம் விஷ்ணு புராணம் வாயு புராணம் இந்த மூன்று புராணங்களும் இத்திஹாசத்தை அடிப்படையாக கொண்டு சொல்லக்கூடிய புராணங்கள் அதாவது இத்திஹாசம் மகாபாரதத்திற்கு இத்திஹாசம்னு பெயர் சிவரகசியம்னு ஒரு கிரந்தம் அதற்கு இத்திகாசம்னு பெயர் இந்த மகாபாரதம் சிவரகசியம் இவைகளில் சொல்லப்பட்ட விஷயங்களை நமக்கு விரிவாக எடுத்து சொல்கிறது இந்த புராணங்கள் அதிலே வாயு புராணத்திற்கு முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா இத்திஹாசம் சொல்கிற பொழுது கலௌ லிங்கார்ச்சாயாம் பவதிஹி விமுக்திஃப் பரதரா அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்கிறது ஒவ்வொரு யுகங்கள்லேயும் ஒவ்வொரு வித ஒவ்வொரு தேவத்தையை பிரதானமாக கொண்டு நாம் ஆராதிக்கணும் அதிலே இந்த கலியில பரமேஸ்வரனை முக்கியமாக கொண்டு ஆராதிக்கணும் அப்படின்னு இத்திகாசம் நமக்கு காண்பிக்கிறது பரதரா முக்திஹி நாம் மோக்ஷத்தை அடையணும் இந்த துக்க சாகரத்திலிருந்து நாம் நிவர்த்தி பெறணும் அப்படின்னா பரமேஸ்வரனை ஆராதிக்கணும் அப்படின்னு நமக்கு இத்திகாசம் காண்பிக்கிறது அதை அடிப்படையாக கொண்டு இந்த வாயு புராணம் நிறையா தகவல்களை நமக்கு சொல்கிறது ஆகையினாலே தான் வியாசாச்சாரியாள் நிறையா இடங்களில் பதினெட்டு புராணங்களுடைய பெயர்களை காண்பிச்சிருக்கார் அதிலே வாயு புராணத்திற்கு சிவபுராணம் அப்படின்னு பெயர் சொல்கிறார் உப புராணத்திலே சிவபுராணம்னு வருது ஆனால் மகாபுராணத்திலே வரக்கூடியதான வாயு புராணத்தை சிவபுராணம் அப்படிங்கிற பெயரோடையே வியாசாச்சாரியால் சொல்கிறார் காரணம் பரமேஸ்வரனுடைய பெருமைகளையும் நிறையா காண்பிச்சுருக்கா இந்த வாயு இந்த வாயு புராணம் பிரிவுகளாக சொல்லப்பட்டிருக்கு தர்மசம்ஹிதை ஞானசம்ஹித்தை கைலாச சம்ஹிதை வித்யேஸ்வர சம்ஹிதை சனத்குமார சம்ஹிதை வாயு சம்ஹிதை அதற்குள் உள்ள அத்தியாயங்களாக அமைச்சு நமக்கு வாயுபுராணம் தர்மங்களை காண்பிக்கிறது அதிலே கடைசியாக சொல்லக்கூடிய வாயு சம்ஹிதையை பார்த்தால் சிவபுராணம் மாதிரியே இருக்குங்கிறதுனால அதற்கு சிவபுராணத்திற்கு நிகராக வாயு புராணம் சொல்லப்படுறது இதற்கு வாயு புராணம்னு ஏன் பெயர் வந்ததுன்னா வட மேற்கு திக்குக்கு அதிபதியாக உள்ள வாயுவினாலேயே இந்த புராணம் உபதேசிக்கப்பட்டது அதனாலே இதற்கு வாயு புராணம்னு பேர் மேலும் சிவபுராணத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே இந்த வாயு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆகையினாலே பரமேஸ்வரனுடைய குணங்களை தெரிவிக்கிறது அப்படிங்கிறதுனாலே இதற்கு சிவபுராணம்னு வியாசாச்சாரியால் காண்பிச்சுருக்கார் இதிலையும் மற்ற புராணங்கள் போல பூகோள வர்ணனையிலிருந்து ஆரம்பித்து ராஜாக்களுடைய ச வம்சங்கள் நம் பாரத தேசத்தினுடைய பெருமைகள் நாம் செய்ய வேண்டிய தர்மங்களுடைய பலன்கள் இவைகளை இந்த புராணமும் காண்பிக்கிறது முக்கியமாக சிருஷ்டிகர்த்தா பிரம்மாவனுடைய பிறப்பிலிருந்து ஆரம்பித்து பிரம்மாவனுடைய வம்சத்தை விரிவாக இந்த வாஜபுராணம் சொல்கிறது இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா நிறைய நம்முடைய தேசத்தை பூகோளத்தை ராஜாக்களுடைய வம்சங்களை ராஜாக்களுடைய சரித்திரங்கள் ராஜாக்கள் ஏற்படுத்தின ஸ்தலங்கள் தீர்த்தங்கள் இவைகள் நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காள் இவர்கள் அத் பேர்கள் ஆராய்ச்சி செய்ததுக்கு அடிப்படையாக எடுத்துட்ட புத்தகம் இந்த வாஜு புராணம் அப்படின்னு சரித்திரக்காரர்களே நிறையா பேர் சொல்லியிருக்கா ஏன்னா அந்த ராஜாக்களுடைய காலத்தை இந்த புராணம் சொல்கிறது இந்த காலத்திலே இந்த ராஜா இருந்தார் இந்த சமயத்திலே தான் இந்த தீர்த்தம் ஆவிர் பவிச்சது அந்தந்த காலத்தை இந்த புராணங்கள் தெரிவி இந்த புராணம் தெரிவிக்கிறதுனாலே ஆராய்ச்சியாளர்களுக்கு இது ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு வாயு புராணம் அதேபோல் யுக வர்ணனம் சொல்லப்பட்டிருக்கு நான்கு யுகங்கள் இருக்குது கிருத்தயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் இந்த யுகங்களுடைய வர்ணனைகள் நாம் செய்ய வேண்டிய யாகங்கள் என்னென்ன அந்த யாகங்களுக்கான பலன்கள் என்னென்ன புண்ணிய தீர்த்தங்கள் இவைகளை ரொம்ப அழகாக காண்பிக்கிறது இந்த வாயு புராணம் பாசுபத யோகம்னு ஒரு வித்யே அந்த பாசுபத யோகத்தை விரிவாக காண்பிக்கிறது இந்த புராணம் இந்த புராணமானது மொத்தம் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகம் உடையது இதில் விவாகங்களும் நிறையா சொல்லப்பட்டிருக்கு அருந்ததி வசிஷ்ட விவாகம் ரதி மன்மதன் இவாளுடைய விவாகம் சம்ஜா சூரியன் விவாகம் தாக்ஷாயினி விவாகம் கௌரி பரமேஸ்வர விவாகம் சித்ராங்கதா விவாகம் இவைகள்லாம் இந்த வாயு புராணத்தில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு இப்படி பதினெட்டு மகாபுராணங்கள்லே ரெண்டு பேருடைய புராணம் இந்த வாயு புராணம் தான் சிவபுராணம்னு ரொம்ப உயர்வாக இந்த வாஜு புராணத்தை வியாசாச்சாரியால் காண்பிச்சிருக்க இதில் முக்கியமாக சிவஸ்தோத்திரங்கள் நிறையா அடங்கியிருக்கு இந்த வாயு புராணத்தில் நாம் மகநியாசம் சொல்கிற பொழுது அதாத்மானம் சிவாத்மானம் ஸ்ரீருத்ரூபம் தியாயேத்து சுத்தஸ்பட்டிக சங்காசம் திரணேத்திரம் பஞ்சவக்ரகம் அப்படின்னு ஆரம்பித்து சில ஸ்லோகங்களே சொல்கிறோம் இவைகள்லாம் ஆங்காங்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த வாயு புராணத்தில் அப்படி பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதான நிறையா மந்திரங்கள் ஸ்லோகங்கள் இந்த வாயு புராணத்தில் வியாசாச்சாரியால் அனுகிரகம் பண்ணியிருக்கார் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்